அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தொழுகையில் திரும்பி பார்த்தல் பற்றி அவர்களிடம் நான் கேட்டேன் உடனே நபி சொல்லாஹு அலிகின் வசல்லம் அவர்கள் அது ஓர் அடியானின் தொழுகையில் இருந்து சைதான் அவனை பிரிக்கும் செயலாகும் இன்று பதில் கொள்ளினார்கள் ஏழு